ீத்தமத்தே நமவத்கீதை ரெண்டாவது அயம் சாகம் பதினெட்டாவது இப்ப அர்த்தம் பார்க்க போறோம் அந்த வந்த இத்தியோரீரிண அநாசினோப்மேய தஸ்மாத்யுத்தியஸ்வாரத இந்த ஸ்லோகத்திலையும் பகவான் ஆத்மாவினுடைய இன்னொரு லக்ஷணத்தைச் சொல்லி ஆத்தியந்திகுக்க நிவர்த்தி அதாவது அடியோட துன்பம் நீங்கிறதுக்கான செல்ஃப் நாலெட்ஜின்னு சொல்கிற ஆத்மஜானத்தை உபதேசம் பண்ணுற அந்தவந்த இமே தேகாஹ நித்யசோக்தா ஷரீரிண ஆத்மாவினுடைய இந்த உடம்புகள் இமே தேஹாகா அநாசினகா அப்பிரமேய ஷரீரஹா நித்தியசிய அப்படிங்கறதுல ஆத்மாவோட லட்சணங்களை சொல்றது நித்தியமா இருக்கிற இந்த ஷரீரனுடைய சரீரத்துக்குள்ள இருக்கிறவனுடையன்னு அர்த்தம் அழிக்க முடியாத அறியப்படு பொருளாக அறிய முடியாத இந்த ஆத்மாவினுடைய உடம்புகள் எல்லாம் முடிவுக்கு உள்ளது உடம்பெல்லாம் அழியத்தான் செய்யும் இமே தேகாக அந்தவந்தஹா தேகங்கள் முடிவை உடையன அப்படின்னு அர்த்தம் ஆகையினால நீ இந்த உண்மையை புரிந்து கொண்டு உன் கடமையை செய் தஸ்மாத் யுத்தஸ்வ பாரத हे பாரத பரதவம்சத்தில் வந்த அர்ஜுனா நீ உன் கடமையை செய் அப்படின்னு சொல்லியிருக்கு இந்த ஸ்லோகத்தில் இப்போ ஏற்கனவே நம்ம ஆத்மா நித்தியான்னு பார்த்துருக்கோம் ஆத்மா அழிக்க முடியாது நித்தியமானது அப்படின்னு சரீரத்துக்குள்ளே இருக்கிறதுங்கிற கருத்தெல்லாம் பார்த்துருக்கோம் ஆனால் இதில் ஒரு முக்கியமான லட்சணம் சொல்லப்பட்டிருக்கு அப்பிரமேயத்துவம் ஆத்மாவை ஆப்ஜெக்டிஃபை பண்ண முடியாது அறிபவனை அறியப்படும் பொருளாக அறிய முடியாது அதாவது என் கண்ணால் என் கண்ணை எப்படி பார்க்க முடியும் நம்ம முகத்தை நம்ம முகத்தாலே பார்க்க முடியுமா கண்ணாடியில் வேணால் நம்ம முகத்தை பார்க்கலாம் கண்ணாடியில் பார்க்குற முகம் வந்து நம்முடைய முகத்தினுடைய நிழல் தானே தவிர நிழலை தான் பார்க்குறோமே தவிர நிஜத்தை பார்க்குறதில்ல ஆனால் நிழல் வந்து நிஜத்துக்கு சமமாக இருக்கிறதுனால நிழலை பார்த்து நிஜத்தை திருத்திக்கிறோம் கண்ணாடியில் தெரிகிற உருவத்தை பார்த்து ஆனால் கண்ணாடி இல்லாமல் நம்ம முகத்தை நம்மளால் பார்க்க முடியுமா பார்க்க முடியாதுங்கிறது எல்லாருக்கும் தெரியும் நம்ம முகத்தை மற்றவாக பார்க்க முடியுமே தவிர நம்ம முகத்தை நாம் பார்க்க முடியாது நம்ம கண்கள் மற்றவற்றை காட்டுமே தவிர நம்முடைய கண்கள் தன்னையே காட்டாது அது மாதிரி இந்த உடம்புக்குள்ளே இருக்கிற நான் அழியாத நான் மாறாத நான் சத்தியமான நான் அறிய முடியாதவன் நான் எல்லாத்தையும் அறியிறேனே தவிர என்னை நானே அறியப்படும் பொருளை அறிய முடியாது என்ன நானே அறியப்படி பொருளை அறிஞ்சேன்னா என்னை அறியிற போது நான் யாராக இருக்கேனுங்கிற அடுத்த கேள்வி வரும் இதுக்கு முடிவில்லாமல் போயிடும் ஆகையினால அறியப்படும் பொருள் இருக்கிறதுனால அறிபவனுங்கிற நான் தெரியிறேன் ஆகையினால என்ன வந்து அறியப்படு பொருளாக அப்பிரமேயம் பிரமேயம்னா ஆப்ஜெக்டிஃபிகேஷன் அறியப்படுறது அப்படின்னு அர்த்தம் இப்போ வெளியில் இந்திரியங்களுக்கு புலப்படுற விஷயங்கள் எல்லாம் பார்க்கலாம் அதாவது சத்தத்தை கேட்கலாம் வடிவத்தை நிறத்தை பார்க்கலாம் சுவைச்சு பார்க்கலாம் மனசில் இருக்கிற உணர்ச்சிகளை கூட புரிஞ்சிக்க முடியும் ஆனால் மனசுகள் இருக்கிற உணர்ச்சிகளை எவன் புரிஞ்சுக்கிறானோ அவனை புரிஞ்சிக்கப்படுற பொருளாக புரிஞ்சிக்க முடியாது நான் இல்லைன்னா எதையும் நான் அனுபவிக்க முடியாது ஆக அனுபவிக்கிறவனை அனுபவிக்காம அனுபவிக்கப்படுற பொருளை எல்லாம் அனுபவிக்க முடியாது ஆகையினாலே ஆத்மா அறியப்படு பொருள் அல்ல சாஸ்திரத்தில் அறிபவன் அறியப்படு பொருள் அறிவதற்குரிய கருவி அறிவு அப்படின்னு நாலு இருக்குது இந்த உடம்புக்குள்ளே இருந்துருந்த அரியறவன் நான் ஒருத்தன் இருக்கேன் எனக்கு மனசு சென்ஸார்கன்ஸ் இந்த அறியறதுக்கான கருவிகள் அறியப்படுற பொருள்லாம் உலகத்தில் இருக்குது அதனால எனக்கு அறிவு ஏற்படுறது ஆனால் அறிபவனை பற்றிய அறிவு சாஸ்திரத்தினால நமக்கு கிடைக்கிறது எப்படி கிடைக்கிறதுன்னா நீ அறிபவனாகத்தான் இருக்கிறாயின்னு சாஸ்திரம் எனக்கு புரிய வைக்கிறது ஆகவே இந்த பிரமாத்தா பிரமாத்தான்னா அறிபவன் பிரமேயம் அப்படின்னா அறியப்படுற பொருள் பிரமாணம்னா அறிவை தருவ கருவி அறிவு எதுனாலும் உண்டாகிறதோ அதுக்கு பேர் பிரமாணம்னு பேர் அப்புறம் பிரமா பிரமாத்திரு பிரமாண பிரமேய பிரமா இப்படிலாம் புரிஞ்சுக்கணும் இந்த ஸ்லோகத்தில் அப்பிரமேயான் விஷ்ணு சாஸ்திரநாமத்தில் கூட பார்க்குறோம் அப்ரமேயோ அப்படின்னு அதே மாதிரி லலிதா சாஸ்திரநாமத்தில் அப்ரமேயா ஸ்வப்பிரகாசா மனோவாச்சா மகோச்சரான்னு இருக்குது ஆக இந்த அப்பிரமேயம்னு சொன்னால் நான் என்னை அறியப்படும் பொருளாக அறிய முடியாது என்னை அனுபவிக்கப்படும் பொருளாக அனுபவிக்க முடியாது ஆனால் நான் இருப்பதால் தான் எல்லாம் என்னால் அனுபவிக்கப்படுகிறது அனுபவிக்கப்படுகின்றவற்றை வைத்து அனுபவிப்பவனாகிய நான் அனுபவிக்க முடியாத அனுபவிக்க வேண்டாத அனுபவிப்பதற்கு முயற்சி பண்ணக்கூடாது எல்லாரும் ஆத்மாவை அனுபவிக்கணும் அனுபவிக்கணும்னு அனுபவிக்கிறதுக்கு முயற்சி பண்ற ஆத்மாவை அனுபவிக்க முடியாது ஆத்மாவை பத்தின ஞானத்தை வேணா அனுபவிக்கிறோன்னு சொல்லலாமே தவிர அனுபவிப்பவனை அனுபவிக்கப்படு பொருளாக அனுபவிக்க முடியாதுங்கிற உண்மையை புரிஞ்சுக்கணும் இதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய முக்கியமான விஷயம் ஆத்மா அப்பிரமேயா அனாத்மா பிரமேயா ஆத்மா அறியப்படு பொருள் அல்ல அனாத்மா அறியப்படு பொருள் உடம்பு மனசெல்லாம் அறியப்படு பொருள் அது மூலமா உலகமும் அறியப்படு பொருள் ஆனா உடம்புக்குள்ள இருக்கிற ஆத்மாவாகிய நான் அறியப்படு பொருள் அல்ல அறிபவன் என்னும் தன்மையும் அறியப்படு பொருளின் கோணத்தில் என் இருக்கிறது இந்த உண்மையை புரிந்து வேண்டும் அறிவுக்கு அறிவு வேறு செய்யும் அறிவற்ற குதர்க்க மூடற்கு அனவஸ்தை பலமாய்த்தீரும் அறிவடும் பொருள் நீ அல்ல அறிவடா பொருள் நீ அல்ல அறிபொருள் ஆகும் உன்னை நீயே அனுபவித்து கொண்டிருப்பதை அறிந்து கொள்வாய் என்று கைவல்ய நவநீதத்தில் உபதேசிக்கப்பட்டிருக்கு இந்த உண்மையை புரிந்து கொண்டு ஆத்மாவை அனுபவிக்க வேண்டும் என்கின்ற முயற்சியை விட்டுவிட வேண்டும் அனுபவம் எப்பொழுதும் இருக்கிறது அறிவுதான் இல்லை நிறைய பேர் சொல்லுவார் ஆத்மாவை பற்றின அறிவு இருக்குது சுவாமிய அனுபவம் இல்லைம்பா அது தப்பு ஆத்மா எப்பவும் இருக்குது அந்த ஆத்மா அனுபவத்தை பற்றின ஞான அனுபவம் தான் எப்பவும் இல்லை அதைத்தான் சாஸ்திரத்துக்கிட்டிருந்தும் குருக்கிட்ட இருந்தும் நம்ம அடையிறோம் ஆக ஆத்மா முயற்சி பண்ணக்கூடாது ஆத்ம ஞானத்தை பெறத்துக்கும் அந்த ஞானத்தை மனசில் பலப்படுத்துறதுக்கும் முயற்சி எடுக்கணும் அதுதான் இந்த ஸ்லோகத்திலிருந்து நாம தெரிஞ்சுக்கிற விஷயம் இது ரொம்ப ரொம்ப கவனமாக புரிஞ்சுக்கணும் ஏன்னா பழக்கத்தில் இருக்கிற பல அபிப்பிராயத்துக்கும் இந்த அபிப்பிராயத்துக்கும் வித்தியாசம் கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரியும் ஆனால் நான் சொல்றது நூற்றுக்கு நூறு ஆதிசங்கரருடைய பாஷ்யங்களை அடிப்படையாக கொண்டு சொல்லக்கூடிய உண்மை இதை அனைவரும் நன்கு புரிந்து கொண்டு ஆத்ம பெற்று ஆத்ம ஜானத்திலே நிலைத்திருக்க வேண்டும் என்று அனைவரையும் வாழ்த்தி மகிழ்கிறேன் எல்லோருக்கும் பரிபூர்ண ஆசிர்வாதங்கள் ஹரிவோம் தேனி வேதபுரி ஸ்ரீ சுவாமி ஓம்காரானந்தர் அவர்களுடைய கற்பவை கற்போம் என்ற தலைப்பிலான அருள் உரைகள்